தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி நாயன்மார்களில் ஏழாவதாக திகழ்பவர் எரிபத்த நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழநாட்டு எல்லைப் பகுதியில் உள்ள கொங்கு உள்ள கருவூரில் மாசி மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் தோன்றியவர் எரிபத்தர் இவர் சிவலிங்க வழிபாட்டை மேற்கொண்டவர் இதனால் இறைவனை வழிபடும் அடியார்களின் இன்னல்களை போக்கும் திருத்தொண்டில் ஈடுபட்டவர் எவரேனும் கெடுதல் செய்தால் அவர்கள் தன்னிடம் உள்ள வெட்டி வீழ்த்தும் அளவிற்கு சிவனடியார்கள் மீது பக்தி கொண்டவர் கரூரில் திரு என்னும் கோவில் உள்ளது இக்கோவிலில் எழுந்தொருளிக்கும் சிவபெருமானை எடுத்து அன்பு கொண்ட சிவகாமி ஆண்டார் என்னும் முதிய அந்தனர் ஒருவர் இந்நகரிலே வாழ்ந்து வந்தார் அவர் திரும்பும் பூக்களை பறித்து மாலை தொடுக்கும் பணியினை செய்து வந்தார் ஒரு நாள் தனது பூக்கடையில் மலர்களை நிரப்பிக் கொண்டு கோயிலை நோக்கி வந்து கொண்டிருந்த போது புகசோழ மன்னனின் பட்டவர்த்தனம் எனும் பட்டத்து ஏனை மதங்கொண்டு வீதியில் ஓடியது ஏனை பாகர்களுக்கும் ஈட்டி ஏந்திய வீரர்களுக்கும் கட்டுப்படாமல் ஓடிய அந்த ஏனை சிவகாமி ஆண்டாரின் கையில் இருந்த பூக்கொடையை தும்பி கையால் பற்றியெடுத்து மலர்களை எல்லாம் சிதறடித்தது சிவகாமி கீழே விழுந்து சிவனே உனக்கான பூக்களை யானை சிதடித்து விட்டதே இதை கேட்பார் என்று புலம்பினார் அழுதார் அப்பொழுது சிவகாமி புலம்பலை கேட்டு எதிரில் வந்து கொண்டிருந்த எரிபத்தை கேட்டு பெருமூச்சு விட்டு நெற்பு போல சீறி பொங்கினார் அந்த ஏனையை துரைத்தி சென்று மழுவாய்த்தால் அதன் தும்பிக்கை வெட்டி வீழ்த்தினார் யானையை அடைக்க தெரியாத பாதர்களையும் வீரர்களையும் வெட்டி வீழ்த்தினார் இச்செய்தி அறிந்த மன்னர் புகழஸ்வரன் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து எரிபத்தரை பார்த்தபோது இந்த சிவனடியார யானையை கொண்டிருப்பார் இந்த ஏனை தான் ஏதாவது குற்றம் செய்திருக்கும் என்ற எண்ணம் உண்டானது மன்னனுக்கு அதே இடத்தில் புகழ்சுவர் எரிபத்தரை வணங்கி இந்த ஏனைக்கு சொந்தக்காரராய் எண்ணையும் கொள்ளுங்கள் என்று கூறி உடைவாளை எடுத்து எரிபந்திரம் எரிபத்தரிடம் நீட்டினான் மன்னனின் பக்தி நெறியை உணர்ந்து போன எரிபத்தர் மன்னன் நீட்டிய உடைவாளை பெற்று இவ்வளவு நேர்மை கொண்ட மன்னனுக்கு முன்னால் நான் சாதாரணமானவன் என்றெண்ணி அந்த வாளால் தன்னைதானே மா முனைத்தார் இதனை கண்ட மன்னர் எப்பத்திடமிருந்து பாகர்களும் பிழைத்திருந்தனர் சிவபெருமனன் அருளால் எரிபத்தர் நாயனார் திரு கைலையில் தலைமை பதிவை பெற்றார் அன்றியிலிருந்து எரிபத்தர் எரிபத்தர் நாயனார் என போழப்பட்டார் இவ்வரலாற்றிலிருந்து இடையூற்றைப் போக்கும் குணம் ஆழமாக விளக்கப்பட்டு வருகிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் சிவனடியார்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்வோம் சிவாலயத்தில் அன்னதானம் செய்வோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்